தேவடியே சேர்ந்திருக்கிறேன் கைலாய வந்து வடிவத்தை எல்லாம் இறைவன் பெருமான் திருவுருவம் காண்கீன் இன்னைக்கும் உன்னுடைய வடிவத்தை முழுசு என்னது எனக்கு தெரியல எனக்கு தெரியல அது தெரியாத பத்தி நான் கவலைப்படல சுவாமி ஆனா ஊர்ல இருக்கிறதுல என்ன பண்ணுதுன்னு கேட்டா ஏமா நீ பிறந்து மொழிபெய்ந்து கைலாயமெல்லாம் போனியாமல்ல ஆமா அவர் எப்படி இருப்பார் அதுதானுங்களே தெரியல என் சரி அன்னைக்கு தெரியல இன்னும் வரைக்குமாவது எப்படி ஆண்டவன் எப்படி இருப்பான் தெரியாது என்னம்மா நீங்க தெரியாதீங்கம்மா மறைக்கிறீங்கம்மா என்று ஊரெல்லாம் கேக்குது பெருமானி இன்றும் திருவுருவம் காண்கிலேன் மற்ற எவ்வுருவோ நுவுருவம் என்பார்கட்கு ஊர்ல இருக்கவங்க உங்க பெருமான் வடிவந்தான் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று கேக்குறாங்க என்பார்கட்கு ஏது உரைப்பேன் எனக்கு என்னவா பதில் சொல்ல முடியும் எ்வுருவோ நுண்ணுருவம் ஏது உன் வடிவம் என்னன்னு சொல்லுங்க எங்க காரைக்காலம் யார் அற்புதத்திற்கு அதில பாண்டது அது அப்படியே இங்க எப்படி மாறி இருக்கு சுவாமி இவ்வளவு தண்ணியும் ஒரு பச்சளையும் போட்டாலே பிரம்மபதி என்ன திருமால் என்ன கொடுப்ப பெருமான் பன்னெண்டு மணியானா ஓட்ட தூக்கிட்டு பிச்செடுக்கிறாரே ஏம்மான்னு கேட்கிறாங்களே நான் என்ன பதில் சொல்லுவேன் எனக்கு சந்த பதில் சொல்றது என்ன பதில் சொல்றது ஆண்டவன் செய்கின்ற எந்த செயலும் தனக்காக அல்ல தனக்காக அல்ல எந்த செயலும் தனக்காக அல்ல அப்ப மத்தியானத்துல சரியா பண்ட மணியான ஓரெடுத்து போய் கேட்கறதும் தனக்காக அல்ல நாங்கள் தான் சிறந்தவர் என்று அந்த யான் எனும் அந்த செருக்கை அடக்குவதற்காக நண்பர்களிலே அல்லவா ஆடையின்றி இந்த பிச்சை எடுத்த இதை கண்டவுடன் எல்லாம் வருந்த தன்னுடையடங்கினார்கள் எனவே அடக்கத்திற்காக இடங்களோறும் அல்ல என்பதை விடை இது ஒரு பாட்டு அடுத்த பாட்டு தேனார் மொழியார் விழிவழியே சென்று செல்லாதவர்க்கே வீடென்று நானேத பொருள் போட்ட யார் பெண்களுடைய இன்பத்துறையில் ஈடுபடாது இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் வீடு பேட்டி தருவேன் அப்படின்னு முன்னூத்தி ஐம்பத்தாறாவது சட்டம் அந்த காலத்து முன்னூத்தி ஐம்பத்தாறு நேரமா நினைச்சுட்டா முன்னூத்தி ஐம்பத்தாறு முன்னூத்தி ஐம்பத்தாறு கேட்டா சிவ சிவ நம்ம புத்திரம் என்ன பெண்கள் அதில் ஈடுபாடு கொள்ளாதவர்களுக்கு தான் நான் வீடு பேட்டி தருவேன் என்று அந்த காலத்தில் சட்டம் போட்டு சட்டம் சரி அப்படி இருக்கு ஆனா ஐயாவே என்ன பண்றீங்க ஒரு பக்கம் உமைக்கு கொடுத்துட்டு ஒரு பக்கம் நீங்களும் இப்படி வாழ்றீங்களே நான்வேத பொருள் உரைத்தாய் வேதங்களில் அந்த மாதிரி சட்டத்தை நீ பிற ஆனா அப்படிப்பட்ட நீயே நான்வேத பொருள் உரைத்தாய் நீயே என்ன பண்ற பாதி உலகத்துல இருக்கிற மக்களாவது இப்ப ஐயா நம்ம வீட்டுல எங்க இருக்கிறாங்க அஞ்சு நாள் ஆச்சு அப்படிங்கிறோம் நாம பிரியறோம் கூடுகிறோம் பிரிந்தவர் கூடிய நாள் பேச வேண்டும் பண்ணிக்கிறோம் ஆனா நீயே அந்த பெண்ண வச்சிருக்கிறீ உமையம் ஆனா எங்களுக்கு என்ன சட்டம் போட்டிருக்க பெண் வழி செல்வாருக்கு வீடு பேர் இல்லை பெண் வழி செல்லாதவருக்கு வீடு பேரு சட்டம் போட்டு எங்களுக்கு நேர்வை சைவ சித்தாந்த சாத்திரத்துக்கு கிடைக்கிறோம் சைவசித்தாந்த சாத்திரத்துக்கு கிடைக்கிறோம் அவன் கூடவே அந்த மனைவி வைத்துக் கொண்டு எங்க போனாலும் பட்டுப்பட வேணுமா எடுத்துமா என்ன ஆண்டவன் செய்கின்ற எத்தனை செயல்களும் அடியவர்களுக்காக உயிரளுக்காகவே என்று சொல்றான் அதனால அவன் அந்த அம்மையப்பனாக இருப்பதெல்லாம் நாம் அம்மையப்பராக இருப்பதற்கு என்று அவன் ஒண்ணு அம்மையப்பராக அவசியம் இல்லை அப்படின்னா சித்தாங்க என்ன சொல்லுது போகியாயிருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல் ஓர அவன் தான் அம்மையப்பராக இருப்பதனால தான் நாமெல்லாம் அம்மையப்பராக இருந்து இல்லத்தில் நடத்துகிறோம் அதான் அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுங்க நாம ஏற்கனவே திருவாரூர்லயே மற்ற இங்கில காய் வாங்கிட்டு இருந்துக்கி அங்கங்கே சாமி அப்படி இருப்போம் நேபாளத்தில் இருப்போம் எனவே நாம நேபாளத்தில் இல்லாம வீட்டுல இல்லறத்தோடு இருப்பதற்கு காரணம் அவன் இல்லறத்தில் இருந்து காட்டுவதனால்தான் என்பது அதான் போகியா இருந்து உயிர்க்கு போகத்தை புரிதல்வோரார் தான் போகி போல இருந்து அம்மையப்பராக இருந்து நாமெல்லாம் அம்மையப்பராக இருக்கும்படியாத்திருக்கிறார் என்று இது இரண்டாவது பாட்டு இனி ஒரே ஒரு பாட்டு மூணாவது பாட்டு பரதனாகிய உயிர்க்கும் மாயா விருத்தி வலியடைக்கி சரதமான வீட்டின்பம் தருவாய் மதுரை தனி முதலே உன்னை வந்து அடைந்த உயிர்களுக்கெல்லாம் முடிவாக நீ என்ன தருவே வீட்டின்பம் வீட்டின் செம்பொருள் காண்பது அறிவு இந்த செம்பொருளாக கொஞ்சம் படிப்படியா இல்லத்தில் இருக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசையை விட்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இரவு என்று சொல்லி சிறு சிறிதாக பற்றி இந்த உலக பற்றி விட்டுவிட்டு எதை பிடிக்கணும் பற்றுக பற்ற பற்றினி அப்பற்றி பற்றுக பற்றுவட இருக்கு ஒன்னு பிடிச்சு நாங்கெல்லாம் கரையேறணும் சரி நாங்க கீழ்நில இருந்தவங்க இப்படி படிப்படியா ஏறதுக்கு நாங்க இந்த மாதிரி இல்லறோம் இல்லறது தொட என்ன பண்ற கேட்டீங்கன்னா எங்கேயோ ஒரு கல்லால மரமா அந்த கல்லால மரத்துல இருந்துகிட்டு அப்படியே ஞானியா உட்கார்ந்து இருக்கிறேன் நீயசாமி நாங்கெல்லாம் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது அடைவதற்கு நீயே உட்கார்ந்து இருக்கிறாங்க நேரலை சைசித்தோம் ஒத்த வழியில யோகியாயிருந்து உயிர்க்க யோகத்தை புரிதல் ஓரார் அவன் எப்படி அம்மையப்பராக இருக்க நாமெல்லாம் அம்மையப்பராக இருக்கும்படியான அமைப்பை பெற்றோம் நாமும் ஒரு கால அவன் யோகியா இருப்பதனால் நாமும் சிறு சிறிதாக பற்றிவிட்டு யோக நிலையில் நின்று வீடு பேரடைவதற்காகத்தான் அவன் இந்த மாதிரி யோக வடிவோடு இருக்கிறார் என்பது இந்த மாதிரி மூணு பாடல்களையும் இசைக்கு இசையாய் பொருள் உணர்ச்சிக்கு ஆழத்துக்கு ஆழமாய் இப்படிப்பட்ட வினாயடையாக பாடி வேண்டினாள் சுக்கநாதரை சுக்கநாதர் பார்த்தால் கவலையே பட நாளை நீ வெல்வாய் அப்படின்றது அவ்வளவு இதோ மீண்டும் மறுநாள் பேரவை எங்கே பாண்டியன் பேரவை அந்த பேரவையிலே வேகமா போனால பாண்டியன் பேரவை அந்த பேரவையிலே மறுநாள் இதே மாறி போடுகிறது எப்படி பாடினால் அந்த இடத்து பாடி நீ பாடினா நல்லத கெட்டதோ எல்லாரும் கைதட்டி விட்டான் இந்த இசை பாடினி பாடினால் யாருமே கைதட்ட பார்த்த பண்ணா சரி பரவாயில்ல ஒரு நாள் போது இந்த அம்மா சொன்னான் உண்மையிலேயே நான் வாசித்தது வாசித்ததுதான் ஆனா அரசனுக்காக நீங்க வேண்டி எல்லாரும் பாய் மூடி இருந்து இதே அந்த அரங்கத்தை நாளை சொக்கநாத பெருமான் திருமண பாடுவது அப்பொழுது யார் வந்தார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் வெற்றி தோல்வி என்று சனிக்கிழமை அம்மையாருடைய கோவில் தான் முன்னே இருக்கும் உள்ளே போன பொற்றாமரை அப்படியே கீழே இறங்கி மொமெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணீரையும் மேலே தெளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடுறோம் அந்த காலத்து புற்றாமரை இப்ப தண்ணீர் அப்படியே போனவன் சித்தி வணங்குறோம் அப்படியே நேரம் உள்ள போனா பெருமாட்டி ரொம்ப அருமையா இருக்கிற மீனாட்சி அம்மன் அது வளமா வந்து பெருமாட்டியை வணங்கிக்கிறோம் வணங்கி மீண்டும் வெளியில வர்றோம் பெரிய முக்கூர்ணி பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் பெரிய பிள்ளையார் அது வணங்கிக்கிறோம் அப்படியே போய் வளமா வந்தமுன்னா அங்கே நாற்பத்தி புலவர்களோடு கூட பெருமான் புலவனாய் இருக்கிறார் அந்த கோலத்தை போய் நம்ம பார்க்கணும் பார்த்து வணங்கிக்கிறோம் அப்படியே வந்து மீண்டும் சொக்கநாதர் தனித்திருக்கிறார் தைய இருக்கிற சொக்கநாதரை அருமையாக வணங்கி கொள்ளுகிறோம் வணங்கி கொண்டு வந்து அந்த அவையிலே உட்காருகிறோம் இப்ப உட்காரு உட்கார்ந்த அரசன் மற்ற எல்லாரும் வந்தான் வந்தார் வந்தவுடனே மிக அருமையான பாடலை இந்த அம்மா இப்ப சொன்ன பாட்டு பாருங்க இந்த பாட்டு பாட்டில் ஒன்றை அருமையா இசைத்தான் அப்படி இசைத்த மாத்திரத்தில் முதல் நாள் வந்து வென்றால் சொல்வதற்கு கூட வாய் வருது ஆனால் வெளியில் வந்த சொல்லு என்ன கேட்டீங்கன்னா ஒளிப்பதிவு என்ன கேட்டா இந்த பானபத்தர் மனைவியே வென்றால் வாழ்க வாழ்க்கை அவ மனசுல இருந்தும் கூட அதை வந்து அடைக்க முடியல ஏன் பெருமான திருமுன்னிலை இல்லவா சொக்கநாதர் முன்னிலை இல்லவா அதனால இவன் சொன்னதுதான் போதும் அங்க இருக்கும் அத்தனை பேரும் இழத்து பாடினி தோற்றாள் பானபத்தர் மனைவி வென்றாள் என்று சொன்னார் அப்போ சொக்கநாதரே அந்த ரசிகர்கள் ஒருத்தலா வந்து உட்கார்ந்துட்டு எழுந்து நின்று கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேணுமா இசைப்பாடினியே வென்றாள் இது அற்புதம் அற்புதம் அற்புதம் என்று சொல்லிவிட்டு பக்குன்னு மறைஞ்சி அப்பதான் தெரிந்தது இங்கே ரசிகராக வந்தவர்கள் சொக்கநாத பெருமானும் ஒருவர் என்றும் உண்மையிலேயே பாடி வெற்றி பெற்ற தகுதி உடையவள் இந்த பானபத்தர் மனைவி என்பதும் எல்லாருக்கும் தெரிந்தது என்ன செய்தான் கேட்டா இந்த தோற்றவர் வெந்தவருக்கு என்ன பண்றதுன்னு கேட்ட தோற்றவர் மேலே வெந்தவரை உட்கார வைக்கிறது அதனால அந்த ஈழத்து பாடின தோல்ல இந்த பானபத்தர் மனைவி உட்கார வைத்து ஒரு பத்து நிமிஷம் மீண்டும் இறக்கிவிட்டு இவளுக்கு வேண்டிய சிறப்பெல்லாம் அந்த ஏழு நீங்க போ சொல்லிவிட்டு இந்த பெருமாட்டிக்கு வேண்டிய பொருட்கள் மற்றவர்கள் கொடுத்து சொக்கநாதருடைய திருவருள் அது நிச்சயம் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி வாழ்த்தி நான் அந்த வாழ்க்கைய பிறகு ஒரு அருமையான பாடலை நம்முடைய பரிஞ்சு முனிவர் இந்த உலகத்தில் எது எது வலிமை உடையது தெய்வ வலிமையா அரச வலிமையா எது வலிமையுடையது என்று கேட்டால் ஒரு பாட்டு எல்லாரும் தெரிய பாட்டு மன்னவர் எல்லாம் தெய்வத்தின் வாலி முன்னில்லா எவ்வளவுதான் இந்த மன்னர்கள் வந்து வலிமை செஞ்சாலும் கூட தெய்வம் நிச்சயமா அதுக்கு முன்னால் இது நிக்காது சும்மா தான் சொல்லிக்கிட்டே இருக்கிற முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு முன்னூத்தி ஐம்பத்தி மூணு ஒன்னு நடக்கலையே எல்லாம் தெய்வத்தின் வாலி முன்னில்லா நம்முடைய வலிமை வேறு நமக்கு மேல் இருக்கிற இறைவனுடைய வலிமை வேறு நடக்க வேண்டுவது அதுவே தவிர நடக்க நாம நின்றுதெல்லாம் நடவாது மன்ன வன்வாளிகள் தெய்வத்தின் வாலி முன் இல்ல அண்ணாம தெய்வம் செய்யும் வாலி இயலாம் தெய்வம் என்று சொல்லப்படுவது கேட்டீங்கன்னா முதல்ல சொல்லப்படுகிற தெய்வம்ங்கிறது பல்வேறு தெய்வங்கள் அவரவர்களுக்கு உரிய தெய்வங்கள் அப்ப இந்த மன்னவர் வலிமையை விட ஆங்காங்கு தெய்வங்கள் என்ற பெயர் இருக்கிற அந்த தெய்வ வலிமை மிகச்சிறந்தது இனி ஆங்காங்க இருக்கிற தெய்வத்தின் வலிமைகளை எல்லாம் விட சிறந்தனர் அட்ட தெய்வத்தின் வலி முன்னில்லா பரமேஸ்வரனாக இருக்கிற சிவபெருமானாக இருக்கிற அந்த பெருமான் முன்னில இந்த தெய்வங்களுடைய வலிமையும் நிற்காது என்பது நாம் எல்லாம் இந்த இசைவாது என்ற வரலாறு வந்தது முன் அவன் வலி முன்னில்லா என பலர் மொழிவதெல்லாம் இன்னப்பான் மகளிர் காணப்பெற்றதென்பேரும் போதைதா இந்த பானம் இசைவாத என்ற பரலத்தின் வாயிலாக நமக்கு வழங்குகிறது அப்போ நம்முடைய வலிமைகள் எல்லாம் எதன் முன்னில்லா என்றால் தெய்வங்களின் வலி முன்னில்லாம் தெய்வங்களுடைய வலிமைகளை எல்லாம் விட பெருமான் சிவபெருமானுடைய வழிமுன் எனவே எல்லா வலிமைக்கு வலிமையாய் முதன்மைக்கு முதன்மையாய் வெற்றிக்கு வெற்றியாய் நிற்பதுமான் திருவருளே என்பதை வரலாறு அமைக்கப்பட்டது என்பதை நம்முடைய பரஞ்சோதி முனிவர் சொல்லி நிறைவுபடுத்துகிறார் இதுல வரலாற்றுல ஒண்ணும் அதிகம் இல்லை இந்த மூன்று பாடல்கள் இருக்கின்றனவே அவை ரொம்ப அருமையாக தத்துவ கருத்தோடு எழுதப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு இதுவரை கேட்ட செய்திகளின் சாரமாக என்று நினைக்கும் போது நம்முடைய கருத்துக்கள் நினைக்கலாம் ஒன்றல்ல இரண்டு அல்ல ஆயிரம் ஆயிரம் நினைக்கலாம் அவையெல்லாம் நடவா இறைவன் எதை கருதுகிறானோ அதுதான் நடைபெறும் என்ற ஒன்றை மிக அருமையாக நமக்கு சொல்லுவதாக அமைத்திருக்கிறார் இந்த இசைவாதல் என்ற வரலாற்றினுடைய கருத்துக்களையும் இந்த அளவிலே நான் நிலைப்படுத்தி இதையெல்லாம் நாம் இங்கே நினைவதற்கு காரணம் முன்னே கூறியது போல முருகப்பெருமானுடைய திருவருள் அந்த திருவருள் தேக்கத்தை பெற்றிருக்கிற நம்முடைய குருமூர்த்தியினுடைய திருவருள் இவற்றிற்கெல்லாம் தான் காரணம் எனவே அந்த முருகப்பெருமான் திருவடிகளுக்கும் குருமூர் திருவடிகளும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு அருமையாக இந்த திருக்கோவிலின் நிர்வாக கேலை நம் உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் நடத்தி வருவதால் அவர்களுக்கு எல்லாம் வழக்கு தெரிவித்துக் கொண்டு பந்து கேட்டு மழுகின்ற பெரியோர்கள் எல்லாருக்கும் சிறப்பாக மிக தொலைவில் இருந்து வருகின்ற நம்முடைய ஒரு அன்பர் நம்ம ஆற்காட்டில் இருந்து வருகின்ற நம்முடைய பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய வழக்கு தெரிவித்துக் நம்முடைய மனோகரக்கு வணக்கம் தெரிவித்து அன்னையார் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து இந்த அளவில் அமைகிறேன்